வாங் மே மனசி பிரதி மனோ மே வச்சி பிரித்தி எதம் மே மா பிரீ அனே சந்தாமி ஷ சத்தியம் வதிஷாமி தன் மாமரி ஆ இவ் ஆசீ நானிய மிஷத் சீக்கோனுசா பிரம்மன் ஆத்மாவாசி ஆத்மாவில் இருக்கணும் பிரசண்டேஷன் முன்னாடி இருந்தார் அப்படின்னு சொல்றேன் பிரம்மன் அப்படி சொல்றது பிரம்மன் வாஸ் அண்ட் ஆர் யூ பிரம்மன் பிரம்மன் வில் பி பிரம்மன் எப்பயுமே இருக்கு வாஸ் இஸ் வில் பி எப்ப இருக்கிறது அப்படி இருக்கிற பிரம்மன் எப்படி வந்து இப்படி சொல்ல முடியும் ஆத்மாவா அஸ்தி இல்ல பிரிக்கணும் அப்ப அதுக்கு என்ன ரீசன் நீங்க சொல்லப்படுறது அப்படின்னா ஆத்மாவா அஸ்தி சொல்லாம ஆசிஜன் சொல்றது பதில் என்னன்னா எடுத்த உடனே வகுப்புக்கு வரும்போது எதுவுமே இல்ல அப்படி சொன்னா நன்னா இருக்காது உள்ளுக்குள்ள ஒரு ஒருத்தர் நுழையரானு வச்சுக்கோங்க இது வந்து வந்து நிலம் இல்லை பூமி இல்லை எதுவுமே இல்லை அப்படி சொன்னால் தப்பான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோமோ இதுன்னு இது சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு பேசின்னு இருக்காங்க இப்போ நமக்கு கண்ணுக்கு இதுக்கும் காட்சி இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்லி இதெல்லாம் உபநிஷத்துக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளை பற்றி ஐடியா இருக்க அதனால் மெதுவாக என்ன பண்ணுறதுன்னா இது அப்படி தான் இருந்தது அப்படி சொல்லி மெதுவாக கூட்டின்னு போய் இந்த சிருஷ்டி அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு மெதுவா கூட்டிட்டு போய் சொல்றோம் ஓகே நம்ம மேத்ஸ்ல வந்து முதல்ல சாதாரண மேத் இது சயின்ஸ் படிப்போம் அந்த சயின்ஸ்ல சிலது படிப்போம் அப்புறம் வந்து ஹயர் ஸ்டடிஸ் போகும்போது என்ன பண்ணுவோம் அந்த படிச்ச சயின்ஸ்ல இருக்கிறதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுவோம் இன்னும் அப்ளைடு மேத்ஸ் அப்ளைடு சயின்ஸ் பண்ணீங்கன்னா அங்க இன்னும் அட்வான்ஸ் ஆ போயிடும் அப்ப ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் என்ன ஆயிடும்ஸ் ஆயிடும் ஓஹோ அது கிடையாது அப்படி இங்க எவ்ரி ஸ்டூடெண்ட் என்ன வாசனையோட வருவான் துவைத்த வாசனையோட ஸ்ட்ராங்கா ஜெகத் இருக்கு அதில் உறுதியோட வருவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம எடுத்தோடனே ஒரு ப்ராப்ளம் கிடையாது உனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் கிடையாது உனக்கு இது கிடையாது ஜெகத் ப்ராப்ளம் கிடையாது உனக்கு ஆஃபீஸ் ப்ராப்ளம் கிடையாது எம்டி ப்ராப்ளம் கிடையாது ஒரு ப்ராப்ளம் கிடையாது உனக்கு எதுவுமே கிடையாது ஆனந்தாக சுத்தானந்தாக அப்படி சொன்னா சம்பந்தமே இல்லாம இருக்கிறது அந்த ஆபீஸ்குள்ள நுழையும் போது இந்த ஸ்கூல்ல பசங்க நுழையற மாதிரி சில பேர் நுழைவான் இன்னைக்கு வேற மாத்துல மூழ்கிக்க வேண்டியிருக்கு அது ஸ்கூல்ல ஆரம்பிச்சது அந்த பழக்கம் அது எப்படி பாக்குற வரைக்கும் இருக்கிறது அது அப்போ துவைத்த வாசனை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஸ்ட்ராங்கா மாத்திரல்ல அனுபவத்திலேயே இருக்கிறது டெய்லி நம்ம டே டு லைஃப் எவ்ரிதிங் நம்ம அனுபவிக்கின்றோம் அப்போ வாசனையா யுக்தம் கால வாசனையா யுக்தம் சிஷ்யம் பிரத்தியேவ பஞ்சதசில வித்யாரண்ய சுவாமி இதெல்லாம் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுட்டு மெதுவா ஆக்ஷன் போறதுக்கு வரத்துக்கு முன்னாடி துவைத்த வாசனையை வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது துவைத்தம் கிடையாது இங்க இருக்கிறது அத்வைத்தம் தான் அதனால என்ன சொல்றதுன்னா பிரம்மன் ஆசித் உபனிஷத்து பிரம் பரமாத்மா வாஸ் இருந்தார் அப்படி சொல்லியிருக்கிறது ஓகே அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இவன் என்ன சொன்னாலும் இவன் போக மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சிடும் அடி நீ அடித்தாலும் உதைத்தாலும் அவன் இந்த நம்ம விட்டு போக மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் மெதுவா எல்லாத்தையும் சொல்லிடுது இதுதான் இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்றது அப்படி நமக்கு வந்து சொல்றது அப்போ இப்ப எப்படி இருக்கிறது அப்ப பரமாத்மா ஏவ ஆசி பரமாத்மா ஏவ அஸ்தி பரமாத்மா ஏவ பவிஷதி அப்படி பின்னாடி டீச்சுங்க ஓகே மெது மெதுவா பரமாத்மா வாஸ் பரமாத்மா ஈஸ் பரமாத்மா வில் பி அப்ப கன்க்ளூஷன் என்னன்னா என்பது இல்லவே இல்லை பிரம்மனை தவிர வேறொன்றும் இல்லை பிரம்மன் தான் இருக்கிறது அது அதுக்கப்புறம் அந்த பிரம்மன் வேற எதுவும் இல்லை நீ தான் அந்த பிரம்மன் கடைசியில் கன்க்ளூஷன் ஓகே நானா அந்த பிரம்மன் அப்படி சொல்றது ஆமா நீ தான் அந்த பிரம்மன் அப்படி சொல்றது ஏகப்பட்ட நீ மூக்காரி ராகம் போட்டு அழுதாலும் நீ தான் இந்த பிரம்மன் பிரம்மன் நீ உன்னை தவிர வேற அதனால இந்த ஐத்திரிய உபரிஷத்துல முதல் மந்திரத்துல பரமாத்மா பிரம்மன் வந்து அறிமுகப்படுத்தப்படுது மந்திர முதல் வரி இன்டிகேஷன் பரமாத்மா ஜகத்திற்கு உபாதான காரணம் இரண்டாவது வரி இன்டிகேஷன் வந்து பரமாத்மா நிமித்த காரணம் ஓகே அப்ப பரமாத்மா எப்படிப்பட்ட ஒரு பரபிரமன் நிமித்த உபாதான காரணம் அதாவது அவர் தான் உபாதான வந்து பரமாத்மா சிருஷ்டிக்கு காரணம் அல்ல ஓகே அதுக்கு பல ரீசன் நம்ம பார்த்தோம் வரைக்கும் என்ன தெரியுது பால் இருந்து தயிர் வரா மாதிரி இது கிடையாது ஸ்ருதி உபநிஷத்துக்கு அதுல தாற்பயம் கிடையாது ஓகே தாற்பயம் இதுல இருக்கிறது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தில் தாத்யம் இருக்கிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி இப்ப வந்து உங்களை வந்து இது அக்ஷதராம் அக்ஷரதாம் அக்ஷரதாம் கூட்டிட்டு போனது அப்புறம் வந்து ரிஷிகஸ்லாங்க இது பண்ணது கங்கா பூஜை பண்ண வச்சது இல்லையா அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்து பத்ரிநாத் கூட்டிட்டு போயிட்டு வந்தது ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடந்தது நடந்தது என்னது அதெல்லாம் தாற்பயம் இல்ல அந்த கேம்ப் தாத்யம் என்ன முண்ட கூப்பிஷத்து சப்போஸ் முண்ட கூப்பிஷத்து எடுத்துட்டு வச்சுக்கோங்க அந்த கேம்ப்ல இருந்து முண்ட கூப்பிஷத்து சப்ஜெக்டே ஒண்ணு இல்லைன்னா அது என்னது அதுக்கு பேரு டூரிஸ்ட் அது கேம்ப் கிடையாது டூரிஸ்ட் அப்ப இவ்வளவு ஈவெண்ட் பண்ணிருக்கோம் நம்ம இங்க இருந்து டெல்லியில இருந்து காட்டி பத்ரிநாத் வரைக்கும் கூட்டிட்டு போய் காட்டினதெல்லாம் என்னது இருக்கிற தாபரியம் கிடையாது தாத்யம் வந்து முண்டக உபநிஷத்து அது போல இங்க உபநிஷத்து என்ன சொல்றது என்னன்னோ சொல்றது கதையெல்லாம் சொல்லும் ஆனா அதுல தாற்பயம் கிடையாது தாற்பயம் வந்து அந்த தத்துவத்தில் இருக்கிறது மயா ததமிதம் சர்வம் ஜகத்த மூர்த்தி मतस्ता सर्वभूता न चाकवस्ति नस्ता चा पश्यमे योग भूतभृ मात्मा भूत भाव इंुड़ श्लोक अच्छे ओ्याय ना अंजे எந்த ஜ அனைத்தும் இடத்திலும் நான் இல்லை அவைகளும் என்னிடம் இல்லை என்னதான் சொல்ல வரேனி முடிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் கவுந்தையன் இல்லையா அதனால அதனால யூ டோன்ட் ஒரி அர்ஜுனு முடிச்சிருக்கும்போது நமக்கு என்ன நமக்கு கொஞ்சம் ஃபார் பெட்டர் நமக்கு ஏற்கனவே பிரகடன கல்லாம் நடத்தி கொண்டு வந்திருக்குமே அதனால பிரச்சனை கிடையாது அவன் டைரெக்டா டைரெக்டா கிளாஸுக்கு அட்டன் பண்ணிட்டான் அங்க அதனால அவனுக்கு அவனுக்கு தான் டிஃபிகல்ட் இருக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை என்னது களிமண் ஓகே மிருத்வாச்ச களிமண் உவாச்ச சொல்றது எல்லா பானைகளிலும் நானே வியாபித்திருக்கிறேன் இதில் நான் வியாபித்திருக்கிறேன் களிமண்ணில் இந்த தட்டில் நான் வியாபித்திருக்கிறேன் இந்த குதிரையில் நான் வியாபித்திருக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் என்ன பூஜாவிலும் நான் தான் சொல்லல களிமண் உவாச்ச களிமண் அத்தனை ஐட்டங்களிலும் நான் வியாபித்திருக்கிறேன் சரி ஓகே களிமண் இல்லைன்னா பானை கிடையாது அதனால எல்லாத்திலையும் நான் தான் வியாபித்திருக்கிறேன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எந்த பானையும் எந்த பொருளும் என்னிடத்தில் இல்லை சொல்றது களிமண் சொல்றது எந்த குதிரையும் பானையும் இந்த ஊதுவத்தி இதுவும் என்னிடம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் இங்கதான் புரியணும் இல்லையா அதாவது இதுக்குன்னு சப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது ஓகே சத்தா கிடையாது ஓகே இது இதுக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது பானைக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது ஏன் கிடையாது இது டமாலு போட்டு உடஞ்சா போயிடும் இருந்தா பானை போயிடும் பட் களிமண் இருக்கும் இல்லையா அதுக்கு அதுக்கு சுதந்திர சத்தா கிடையாது அது பர சத்தா களிமண்ணை சார்ந்திருக்கு இந்த பானை வந்து களிமண்ணை சார்ந்திருக்கு அதுக்கு ஒரிஜினல் சத்து கிடையாது இருப்பு கிடையாது அதனால எந்த பானையும் என்னிடத்தில் இல்லை கரெக்டா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லா விதமான பானைகளும் என்னிடத்தில் உள்ளன ஓகே சட்டி பானை தட்டி பூஜா எல்லாம் என்னிடத்தில் உள்ளன இருக்குல்ல எல்லாம் என்னிடத்தில் உள்ளன எந்த விதமான பொருள்களும் நான் அதில் இல்லை எந்த பொருள் நான் இல்லை பானையில் நான் இல்லை பூஜாவில் நான் இல்லை இல்லையா தட்டில் நான் இல்லை இது களிமண் உருவாச்ச எப்படி இதுல நான் இல்லை இதை போட்டு உடைச்சாலும் பானையில் நான் இல்லை களிமண் நான் இருப்பேன் இருப்பது நான் இருப்பேன் இதை சார்ந்து நான் இல்லை ஓகே அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அவைகளும் என்னிடத்தில் இல்லை ஆம் அவைகளும் இதெல்லாம் என்னது எவ்வளவு களிமண்ணுக்கு எவ்வளவு களிமண்ணுக்கு எவ்வளவு பானைக்கு எவ்வளவு களிமனுக்கு மீது பானை என்ற சொல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது கரெக்டா இது என் மீது களிமண் சொல்றது என் மீது என்ற சொல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அது போல அறிமுகம் வந்து பரமாத்மா ஈஸ் காரணம் ஜகத்தீஸ் காரியம் பரமாத்மா ஈஸ் காரணம் ஜகத்தீஸ் காரியம் நெக்ஸ்ட் வந்து பரமாத்மாவும் காரணம் கிடையாது ஜகத் என்ற சிருஷ்டியும் உண்மையில இல்லை நிரோதகா நச்ச உற்பத்தி ந பத்தோ நாதகா நூக்ஷூர் நவை முகா இத்தியேஷ பரமார்த்ததா மாண்டூபி உபனிஷன் அந்த மாண்டூபிஷன் இருந்தாலும் அது ரொம்ப மிளகு மாதிரி அது ஒரு பொண்ணு வந்து கிளாஸ்ல பஸ்ட் பெஞ்ச் ஒரு ப்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சார் எனக்கு எனக்கே சங்கடமா இருக்கான் அவங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் இவ பெரிய மனுஷன் எனக்கே சங்கடமா இருக்கான் லக்சரை பாவம் எப்படி பண்ணுவாரு அதை நான் தூக்கத்தை நிறுத்தணும் கொடுங்க மிளக எடுத்துட்டு போன்னு சொன்னேன் மிளகு எடுத்துட்டு போய் உனக்கு தூக்கம் வரும்போது ஒண்ணு போட்டுட்டு ஒரு கடி கடி நல்ல காரமா இருக்கும் அப்ப விடுக்கணும்னு இருந்துப்பேன் அந்த மாதிரி இந்த மாண்டூக்கி இருக்க நல்லா நல்ல காரமா இருக்கும் அது நிரோதகா நச்ச உற்பத்தி நத்தோ நாதகா நான் முமுட்சூர் நவை முக்தகா இத்திய பரமார்த்ததா மாண்டூக்கிய தெளிவா கூறியிருக்கிறது அதனால பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சோ பியூட்டிஃபுல்லா இருக்கிறது கீதாலையும் இந்த கடவு பனிஷத்துல நாயத்தே மிரிய தேவாசி நாயம் இது ஜாயதே பபுவது கடோபனிஷத்து அதனாலி நாயம் குதச்சின்ன பபுவ கச்சித்து அப்படி சொல்றது இததான் அங்க கிருஷ்ணா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அதனால கிருஷ்ணா சொல்றது நான் ஸ்ருதி வாக்கியம் தான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன் அர்ஜுன சொல்றாரு கிருஷ்ணா சொல்றது கடோபனிஷ சொல்லல ஞானம் வச்சுக்கோங்க இதிகாசத்துக்கு முன்னாடி புராணம் புராணத்துக்கு முன்னாடி வேதம் இந்த ஆர்டரை நீங்களே புரிஞ்சுக்கோங்க மேக்ஸ் முள்ளர் மாதிரி இல்ல இவன் மாதிரி சொல்லாதீங்க ஓகே நம்முடைய லேட்டஸ்ட் ஹிஸ்டரி வந்து இதிகாசம் அதனால ஆத்மா பிறப்பதில்லை இறப்பதில்லை எதனிடமிருந்தும் இது தோன்றவில்லை இதனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லை இந்த பரமாத்மா பிறக்கலை இறக்கலை அது மாதிரி இல்ல இது எதனிடமிருந்தும் தோன்றவில்லை இதனிடமிருந்தும் எதுவும் தோன்றவில்லை அப்படி சொல்றதுமா எதுவும் தோன்றலேட் டீச்சிங் என்ன சொல்றது டீச்சிங் அதுக்கப்புறம் இந்த ஜகத்து இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்றது டீச்சிங் என்ன வேதாந்தா களிமன் பிளஸ் பானை துவைத்தம் கிடையாது சத்தியம் அது நாம நாமதேயம் மிருத்தவ சத்தியம் ஏக்கம் ஆனா நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம் பானை சொல்றோம் துவைத்தம் கிடையாது பரமாத்மா மாத்திரம் தான் இருக்கிறது சிருஷ்டி உண்மையில இருக்கிற மாதிரி இருக்கிறது நீங்க டெய்லி ஒரு சிருஷ்டி பண்ணுவீங்க கனவு லோகத்தில் அது போல தான் விஜுவலை பண்ணுவலை பகவானுடைய கனவு நம்முடைய சிருஷ்டி வந்து விஷுவலை டெய்லி ஈக்ஷத ஐக்ஷ பண்ணுவோம் ஒரு ட்ரீம்ல வரும் அதுதான் அவ்வளவுதான் இது ஓகே அப்ப பிரத்ய அனுபவம் பற்றி என்ன சொல்றீங்க பிரத்யக்ஷமா தெரியுத அதை பத்தி என்ன சொல்றீங்க யா பிரத்யமும் உண்மை தான் ஏத்துக்கலாம் ஏன்னா இருக்க இப்ப வக்கீல் வந்து முட்டைய மோத்தலை வீசி எரிஞ்சது அது பிரத்யம் தானே அது எப்படி மித்தியான்னு சொல்ல முடியும் பொய்யின்னு எப்படி சொல்ல முடியும் மித்தியா விடுங்க பொய்யின்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா நல்லா அழகணும் முட்டையை வீசினால்தான் அதுக்கப்புறம் அவன் வந்து வக்கீல் போய் இதை கொளுத்தினான் போலீஸ் ஸ்டேஷன் கொளுத்தினா அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து அவங்களை லத்தி சார்ஜ் பண்ணாங்க அழகா பண்ணினாங்க இல்லையா இது பொய்யாது அப்பட்டமான அதனால இது வந்து போய் கிடையாது சோ இது வந்து நெஜம்தான் நடந்தது ஓகே இந்த பப்ளிக்லாம் இந்த கோர்ட் கேஸ் கொடுத்தா மாதிரி அவன் எல்லாம் என்ன பண்ண இந்த அம்மா அப்பா சில சமயம் சண்டை போடுவாங்க பூரி கேட்டால அடிச்சுப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் அதெல்லாம் இந்த குழந்தை அந்த அங்கிருந்து ஒளிஞ்சு பார்க்க அது போல இந்த கேஸ் கொடுத்த கட்டு பைல் இருக்க அவன் இப்படி ஒளிஞ்சிருந்து பாக்குறான் அடி நம்ம மேல ரெண்டு பைல் கிட்ட பாட்டிக்க கூடாது ரெண்டு பேருத்த லா அண்ட் அவனே இப்படி அடிச்சுட்டானா என்ன ஆகுறது அனர்த்தது அப்ப இப்படிலாம் நடக்கிறது இதெல்லாம் டிராமாவா கண்ணால பார்க்கறது பேப்பர் பேப்பரா எழுதி இருக்கிறது அதெல்லாம் நடந்திருக்கிறது என்னப்ப இதெல்லாம் பொய்யாது இது பொய்யா நோ அப்ப மெய்யா நோயா அங்க தான் மெய்ப்போன்ற பொய் இது எப்படிப்பட்டது மெய்ப்போன்ற பொய் நாட் அப்சொல்யூட் பொய் நாட் அப்சொல்யூட் சத்தியம் இது மெய்ப்போன்ற பொய் அப்ப சாட்சி சைத்தன்ய பரமாத்மாவுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு கிடையாது கொதிப்பு கிடையாது பரமாத்மா எப்படி இருக்கும் எது நடந்தாலும் சாட்சியாக இருக்கும் சாக்ஷாத் கிருஷ்ண பகவான் மாதிரி பிரகசன் போதே ஒரே ஒரு குழந்தை தான் சிரிச்சிட்டே பிறந்தது ஓகே கடைசி வரைக்கும் கடைசி சிரிச்சிட்டே இருந்தது அந்த குழந்தை அது கிருஷ்ண தான் இல்லையா அதுதவர் கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படி இருப்பீங்க பழஞ்சது விட அப்படி அப்படுவான் இல்லையா ஆனா அது சிரிச்சு இப்படி திருப்பி மேல வந்தது திருப்பி டப்பக்கன் பிடிச்சு உள்ள வச்சிருந்தார் அப்படி இருக்கிறது வேற குழந்த பெரம்பலூர் போயிருந்த பெரம்பலூர் போகும்போது அந்த ஒல்லியா இருக்கா குண்டா இருக்கிறது அமுத்து அவரு என்ன பஞ்சர் ஆக்கிடுவா மாமியாரு அதெல்லாம் அப்படியே தூக்கிட்டு போனது அந்த மாதிரி இது வெண்ணெயெல்லாம் தின்ட்டு நல்லா கொழு கொழு கிருஷ்ணா அதுக்கப்புறம் வளர்ந்து வந்த பிறகு எப்படி இருக்கிறது அப்படியே தான் இந்த சிஷு பாலன் திட்டுறான் திட்ட இவ பீமன் எடுறான் தர்மர் இப்படி இப்படி அமைஞ்சாரு அதெல்லாம் மாமன் தாக்குறாரு நீ நடுவில் போகாத அப்புறம் அங்கேயும் ஸ்மைல் பண்ற ஓகே அப்புறம் காந்தாரி வந்து சாப்பிட நீ எங்க வம்சத்தையே இது பண்ணிட்டம் நான் சண்டை கூட போடல நீ நினைச்சிருந்தா தடுத்துருக்கலாம் இவன் உளரி கொட்டுறான் அர்ஜுன் என்னோ கொட்டுறான் ஹோல் யுத்தத்தில் அந்த நாற்பது லட்சம் பேர் இருக்கான் டென்ஷன் இல்லாத ஒரே பெருவடி ஒரு ஆள் ஸ்ரீ கிருஷ்ணா யோசிச்சு டென்ஷன் நீ ரங்கனா ஸ்ட்ரீட்ல டென்ஷன் இல்லாம நடக்கிறது கஷ்டம் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ஸ்ட்ரீட் என்ன நடக்க முடியுமா சுத்தி என்ன நடக்கிறதோ அது ஒன்னும் நடக்காது அதனால உபதேசம் என்ன அப்படின்னா உன்னோட பர்சனல் அனுபவம் இருக்குறத உன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது உண்மைதான் எது பொய் அப்படின்னா அதுக்கு நீ ஒரு வேலிட் கொடுக்குற பாரு அதான் இங்க டிஸ்மிஸ் பண்ண சொல்றோம் ஓகே அது வந்து அதுக்கு வேலிட் கொடுக்காது பிரத்ய பிரமாணம் ஆல்சோ நிஷேத செய்ய முடியாது அதனால பிரத்யக்ஷம் ஞானேந்திரத்தினுடைய அது டேட்டா கொடுத்துருக்கிறது அதனால சயின்ஸ் வேற புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கிறது அதனால அதையும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது அதே சமயத்தில் அது உண்மையும் கிடையாது என்ன புரிஞ்சுக்கோங்க அப்பதான் இங்கேஸ்தி கிஞ்சன கட்டோபனிஷத்து நாயம் குதச்சின்ன பபுவ கட்சித்து எதனிடமிருந்து இது தோன்றவில்லை இதனிடமிருந்தும் எதுவும் தோன்றவில்லை இதுவும் கரெக்ட் எந்த சிருஷ்டியும் இல்லவே இல்லை நம்ப முடியவில்லை இது நம்ப முடியவில்லை சாஸ்திரம் சொன்னதை நம்ப முடியவில்லை அப்படின்னு பாடினா கூட சாஸ்திரத்தையும் இது பண்ண முடியும் இந்த ஊர்ல வந்து இப்படி கன்ஃபியூஸ் பண்றேன் பண்ண முடியாது ஓகே சொல்றதே டிஸ்மிஸ் பண்ண முடியாது ஓகே நம்முடைய பிரத்யத்தையும் பண்ண முடியாது அப்பஸ்திரத்தை அனாதிகால பிரவர்த்தத்தை வேதா ஓகே இது எத்தனையோ காலமா இந்த பிரவர்த்தோ இந்த வேதா அப்படி இருக்கும்போது இந்த வேதத்துல நம்ம என்ன செய்றது அதுக்குதான் ஒரு மெத்தடு சொல்லிக்கொடுது என்ன மெத்தடு இந்த கிரியேஷன் இஸ் மித்யா இந்த கிரியேஷன் ஜகத் இஸ் மித்யா யுவர் பாடி மைண்ட் இஸ் காம்ப்ளக்ஸ் இஸ் மித்யா ஓகே அதனால மித்யா என்றது எவ்ரி மித்யா ஓன்லி ஒன் சத்தியம் அது பரமாத்மா பிரத்யேக ஆத்மா சாட்சி ஆத்மா சைத்தன்ய ஆத்மா அவேர்னஸ் பிரஜானம் சாட்சி சைத்தன்யம் இதுதான் சத்தியம் மீது அனைத்தும் மித்தியா ஓகே அப்போ இத்தனை சத்தியமானு கேட்கக்கூடாது இதெல்லாம் சின்ன நிமிஸ் இப்ப சொன்னதெல்லாம் ஒண்ணு ஓகே அப்போ இது மாத்திர யூஆர் த சத்தியம் அந்த சாட்சி சைத்தன்யம் நீ தான் அப்படி சொல்றது அப்ப மித்யா மீன்ஸ் என்னன்னா அவைலபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பட் தட் விச் இஸ் நாட் ஸ்பெரிச்சுவலி தேர் அது அனுபவத்துக்கு இருக்கு உண்மையிலேயே விசாரிச்சு பார்த்தா அது கிடையாது ஓகே அப்போ எது மித்யானா அனுபவத்துக்கு உள்ளது ஆனால் உண்மையில் அது இல்லாமல் இருப்பது இருந்தால் அதுக்கு பேரு மித்யா அப்ப பிரம்மன் என்ற சொல்லும் வெரி சீக்ரெட் அதை விட இந்த மித்யா என்ற இந்த புரிஞ்சு இப்ப இருக்க லௌகிக உலகத்தில் கிரகஸ்த உலகத்தில் உன்னை எதுனாலையும் முன்னாடி கிருஷ்ணா போடுது கிருஷ்ணா உங்க பேரை போட்டுக்கலாம் அனுராத கேட்டால சத்யசாயி பகவான் சத்யசாயி போட்டுக்கிறாரு ஒரு பொண்ணு கேட்டா அவர் எம்ஏ சைக்காலஜி ஓகே நான் சொன்னேன் பகவான் அனுராதா போட்டுக்கணி யாரு வேண்டாம் சொன்னது நீ போட்டுக்க முடியாது வேற யாரும் நாங்களாம் கூப்பிடணும் பகவான் அனுராதான்னு கூப்பிடணும் நீ வந்து அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு வாட்டர் கொடுத்திருக்காரு நீ ஒரு பத்து குடும்பத்துக்கு தண்ணி கொடு பார்ப்போம் அப்புறம் நான் நானே டிக்ளேர் பண்றேன் அப்படி சொன்னேன் அதனால இது தெரிஞ்சுருத்துனா நீங்களே உங்க பேருக்கு முன்னாடி போட்டுக்கலாம் நீங்களே போட்டுக்கல எல்லாரும் உங்களை கூப்பிடுவாங்க பகவான் கூப்பிடுவாங்க மித்யா புரிஞ்சுன்னா பிரம்மன் ஆட்டோமேட்டிக்கலே ஆடிவிங்க அப்போ மத்தவங்க அப்ப களிமன் பானை வேறு அல்ல வஸ்து ஒண்ணு ரெண்டு ஓகே வஸ்து ஒண்ணுதான் பாண்டிச்சேரி புதுச்சேரி மாதிரி ஒண்ணுதான் வஸ்து ஆனா ரெண்டு பேர் இருக்கிறது அப்ப பிரம்மன் சத்தியம் ஜெகன் மித்யா ஓகே இது இந்த ஜெகன் மித்யா பிரம்மன் சத்தியம் ஜெகன்யா இதோட எழுந்து போயிட கூடாது உபதேசத்துக்கு அது பாதிதான் உபதேசம் இன்னொரு பாதி உபதேசம் அடைஞ்சா தான் பூர்ணமாகும் அது என்னோ பிரம்மை ஐக்கியம் பரஹா இது அப்பீட் ஆகிறது அப்போ நம்முடைய அனுபவ லட்சணம் எப்படி இருக்கிறது ஏகப்பட்ட அனுபவ லட்சணம் இருக்கிறது அது என்ன நீல வண்ண இந்த ஆகாசத்தை பத்தி ஏகப்பட்ட பாட்டு இருக்கிறது கண்ணே நீல வண்ண கலர் பாட்டு எல்லாம் இருக்கிறது ஓகே ஆகாசத்துக்கு எங்க கலர் கரையே கிடையாது ஓகே சரி கலர் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு கலர் டிஸ்மிஸ் ஆயிடுமா ஆகாது ஓகே அதுக்கு பேர் மித்யா ஓகே அது போற எப்படி இருக்கிறது ரெயின்போ இருக்கிறது வானவில் பியூட்டிஃபுல்லா இருக்கும் வானவில் வானவில் நிஜமா அப்பு பொ என் கண்ணு காட்டுறது பொய்யா அதுக்கு பேர் மித்தியா அது சத்தியம் கிடையாது அது அப்சொல்யூட் துச்சம் கிடையாது இந்த சத்தியத்துக்கும் துச்சத்துக்கும் நடுவில் இருக்கிற சொல்லுக்கு பேர் தான் மித்தியா இதுதான் எல்லாராலையும் ஒத்துக்க முடியலை அப்போ மிராஜ் வாட்டர் இருக்குன்னு ஓகே காணல் நீர் அந்த காணல் நீர் என்றது என்ன உண்மையிலே இல்லை இருக்கிற மாதிரி தெரியுறது தெரியுறதா இல்லையா நீ புத்திசாலி மாதிரி இருக்க தெரிஞ்சா என்ன அர்த்தம் இல்லன்னு அர்த்தம் அதனால எர்த்து நமக்கு எர்த்து எப்படி இருக்கிறது ஸ்டேஷனரியா இருக்கு இப்படி மூவ் ஆகிறது தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா தலை சுத்தி கீழே ஒடிச்சுடுவான் எவ்வளவு வேகமா சுத்துறது எத்தனைமா சுத்துறது எத்தனை விதமா சுத்துறது என்னிக்கா தெரியுறதோ நமக்கு அப்படியே இருக்கிறது சரி சுத்தாத சூரியன் எப்படி இருக்கிறது உச்சிக்கு வந்துட்டான் உச்சுக்கு வந்துட்டேன் இவர் இப்படி சுத்தி போய் இப்படி உச்ச காட்டுறாரு அந்த சூரியனுக்கு பேசுறது எல்லாம் அபத்தம் பேசுறதே பொய் நீ பேசுறது பொய் மித்தியாம சொல்லு ஓகே நீ பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கிறது அதனால நம்ம ட்ரீம் எப்படி இருக்கிறது உண்மையா பொய்யா அதை கண்டுக்கும் போது உண்மை முடிச்சிட்ட பிறகு பொய் அதனால இது போல கன்க்ளூஷன் என்ன இதுல இருந்து பரமாத்மா காரணம் பார் வாட் மித்தியா கிரியேஷன் ஓகே எதுக்கு அவர் காரணம் சொல்றோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அவர் மித்தியா கிரியேஷன் பண்ணியிருக்கிறார் ஓகே ஒரு இல்லாத அவர் பெரிய மாயாவி அவர் மாயாவிய வர வச்சுறான் இவர் எப்படிப்பட்டவர் பிரத்யக்ஷ அனுபவம் பிளஸ் சாஸ்திர பீஷம் சாஸ்திர ஞானம் மெய் போன்ற பொய் பொய் ஆல்சோ மெய் பட் மெய் நாட் பொய் கரெக்டா பொய் ஆல்சோ மெய் பட் மெய் நாட் பொய் என்ன பானை ஆல்சோ களிமன் பட் களிமன் நாட் பானை கரெக்டா புரியுது ஓகே மித்யா ஆல்சோ பிரம்மன் பட் பிரம்மன் ஈஸ் நாட் மித்யா அப்போ பிரம்மன் வாஸ் பிரம்மன் ஈஸ் பிரம்மன் எவர் வில் பி ஓகே அதனால பிரம்மன் சத்தியம் ஜன் மித்யான் சொப்பனவத்து சொப்பனவத்து சொப்பனவத்துன கனவு போல அது போல அப்போ ச ஈத இமான் லோகான் இந்த ஒரு வார்த்தை தான் இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு வந்தது சோ என்ன சொல்றா கீதுஷான் லோகான் மித்யா லோகான் கீதுஷான் லோகான் எப்படிப்பட்ட லோகன் இது மித்யாலோகான் விவகாரிக்க சத்தியா லோகான் இது விவகாரத்துக்கு இது அந்த களிமண்ல தண்ணி அப்படியே சொல்லுவான் அப்படி சொன்ன அந்த தங்க தேடுங்க அந்த தங்க தேடுங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ வேதாந்தான் பண்ணி அந்த தங்க தேடுங்க முதல்ல முடிப்பாங்க இருக்கிறது எல்லாமே தங்கம் உனக்கு எந்த நகை சொல்லு காலையில போய் நின்றுட்டு இப்படுப்பாரத்தில் அதனால பாரமார்த்திகளை அது சொல்ல முடியாது பண்ணினாரு அப்படின்றத சொல்றது சரி இனி ஸ்டார்ட் என்னது கிரியேஷன் ஸ்டார்ட் ஓகே சிருஷ்டி பிரகரணம் ஆரம்பம் ஓகே டெக்னிக்கலா சொல்றது ஆரம்பம் அத்தியாரோபிரகரம் பொய்யாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்க பிரகரணம் ஆரம்பம் ஓகே அப்ப வேதாந்த உபதேசம் டீச்சிங் பல மெத்தட் இருக்கிறது அதுல ஒரு பிரயோகம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இருக்கிறது தான் அத்தியாரோப ியா அப்படி ஒரு அத்தியாரோப அபவாதியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தே சிஷியானாம் சுக போதார்த்தம் சிஷியனுக்கு சுகமா புரிய வைக்கிறதுக்காக எளிவா புரிய வைக்கிறதுக்காக தத்வஜி கல்பித்தம் கிரமாம் ஓகே இது நம்ம சங்கரே சொல்லியிருக்கார் பாஷியத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அத்தியாரோபம்ன்றது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றது அத்தியாரோபம் நாலு நிலைய நம்ம ஏற்கனவே முண்டகோ பிரிவா பார்த்தோம் இந்த சொகத்த பேதா இதெல்லாம் விஜாத்திய பேதா இதெல்லாம் சொல்ற ஒரே ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொன்ன இது விவேக சூடாம அப்படின்னு ஒருத்தராவது வந்து சொன்னார அப்படின்னு சந்தோஷமாச்சு நமக்கு பல பேர் முகத்துல பார்த்தது என்ன சொல்றாரு சொகத்த பேத விஜாத்திய பேத ஏற்கனவே டீட்டெயிலா சொல் இருக்காது இங்க அதனுடைய டீட்டெயில் சொல்லாம டைரக்டா அந்த போனோம் ஒரு தர சொல்ல சில பேர் புதுசா இருக்கோ பானை காரியம் களிமன் என்ன இது ஜெகத்து காரியம் அந்த காரியம் ஒண்ணு இருந்ததுன்னா காரணம் இருந்தாகணும் விதி ரூல் காரியம் இருந்ததுனா காரணம் இருந்தாகணும் எனி ப்ராடக்ட் இருந்தது அதுக்கு காரணம் இருந்தாகணும் டெஃபினா இது இது மறந்துடக்கூடாது நிறைய பேர் தகராறு இருக்கான் ஓகே இந்த ஜெகத்தை வந்து ஈஸ்வரன் படைக்கல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க ஆள்லாம் இருக்கான் சோ அது வந்து தப்பு அது காரியம் ஒண்ணு இருந்தா காரணம் இருந்தாகணும் இப்ப பானை காரியம் இது காரணம் வந்து களிமன் காரணம் இது செகண்ட் ஸ்டேஜ் தென் தேர்டு ஸ்டேஜ் வந்து இந்த இதுக்கு இந்த பானைக்கு வந்து சபஸ்டன்ட் கிடையாது இருக்கானா இல்ல களிமண்ணுக்கு தான் சப்டன்ட் இருக்கு களிமண் சுதந்திர சத்தா பானை வந்து பரசத்தான் சத்தானா எக்ஸிஸ்டன்ஸ் ஓகே சோ அப்போ பானைக்கு தான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இல்ல களிமண்ணுக்கு தான் எக்ஸிஸ்டன்ஸ் பானைக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்ப என்ன பானைன்றது என்னது மாத்திரம் நாமம் அப்ப என்ன தெரியுது இந்த பானை நாமரூபமா ஆக்கிட்டோம்னா என்ன பண்ணிருக்கோம் இப்போ இது பானைன்னு சொல்லி காரணம் களிமண் சொல்லி மூணாவது ஸ்டெப் இது நாமரூபமா எப்படி சொன்னோம் இதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது சுதந்திர சத்த கிடையாது இது சும்மா விவகாரத்துக்கு தான் இருக்கிறது நாமரூபம் அப்படி சொல்லி இதனுடைய காரியத்தினுடைய ஸ்டேட்டஸ் பண்ணிட்டோம் இது காரியுடைய பண்ண பிரனுக்கு இருக்கிறேட்ட போயிடும்ாரணம் காரியம் இருக்கிற வரைக்கும் காரணம் சொல்லியாக எப்ப காரியம் இல்லையோ காரணமும் இல்லை அப்போ பிரம்மன் மாத்திரமே இருக்கிறது அப்ப களிமன் வாஸ் களிமன் ஈஸ் களிமன் வில் பி ஓகே அப்ப பானை மாத்திரம் நடுவில் சும்மா நாம்கே வாச இருக்கிறது நியமரூபம் அந்த பிரம்மன் காரணம் காஸ்ட் ஜெகத் என்பது நாம ரூபம் வாசாரம்பண நாமதேயம் அபவாதம் அது முன்னாடி ரெண்டு அத்தியாரோபம் முதல் ரெண்டு ஸ்டெப் வந்து அத்தியாரோபம் செகண்ட் ரெண்டு ஸ்டெப் வந்து அபவாதம் அப்போ பிரம்மன் காரணமும் அல்ல அப்ப காரண காரிய விளக்கன் காரண காரிய விளக்கண பிரம்மன் பிரம்மன் வாஸ் பிரம்மன் ஈஸ் பிரம்மன் வில் பி ஓகே குழந்தைங்க இருக்காங்க சம்மர் கோர்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்க சொல்லும்போது இப்படியாவது இப்படி நின்று சொல்றாட் அப்படி சொல்லு அப்படின்னா அப்ப பிரம்மன் வாஸ் பிரம்மன் இது ஸ்கூல் மாதிரிதான் இருக்கிறது அதனால அத்தியாரோப அபவாத பிரக்கிரியா பேரு காரிய காரண விளக்கண ரூப பிரம்மன் பரமாத்மா அகம் சைத்தன்யம் அவேர்னஸ் பிரஜானம் அப்படின்னு புரிஞ்சு போட்டுக்கணும் ஓகே இங்க அத்தியாரோபம் ஐத்திரேய உபரிஷத்தில் எவ்வளவு தூரத்துக்கு வருது அத்தியாயத்தில் அத்தியாயத்தில் இருக்கு அந்த மூணாவது செக்ஷன்ல பனிரெண்டாவது மந்திரம் வரைக்கும் அத்தியாரோபம் பத்தி பேசப்போம் எவ்வளோ பெருட்டா பேச போறோம் இப்ப இவ்வளவு பேஸ் பண்ணிருக்கோம் ரெண்டு மூணு கிளாஸ் அதுதான் பிரதிசா வரப்படுது அப்புறம் பதிமூணாவது மந்திரத்தில் ஒருவே கிக் இது வரைக்கும் ஒரு கிக் கொடுத்தோம் கிக் கொடுத்தோம் அபவாத மந்திரம் ஒன்லி ஒன் மந்திரம் அபவாத மந்திரம் ஓகே ஐத்திரிய உபனிஷத்து சிருஷ்டி பிரகரணம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் இதுல வந்து ஜீவ ஈஸ்வர ஜகத்து முழுத்து சொல்லி பிரஜானும் பிரம்மன் கன்க்ளூட் பண்ண போறது ஓகே முதல்ல ஐந்து இதுல வந்து கிரமமா சிருஷ்ட சொல்ல வந்து ஒரு ஆர்டோடு அப்படின்னா பிரபஞ்சம் வந்தது ஓகே ரெண்டு மிக்ஸ் பண்ணி சூக் அப்படி எல்லாம் இது டீட்டெயில சொல்லல ஓகே சூக்மத்திலிருந்து அப்படி ஆர்டரா வரல ஓகே அதுக்கப்புறம் டைரக்டா இங்க சொல்லப்படல பூத சிருஷ்டியை பத்தி சொல்லல பூதனா பிசாசு பஞ்சபூதத்தை இந்த உபனிஷத்துல நீங்க சப்ளை பண்ண முடியும் ஏற்கனவே பல உபனிஷத்துல இருக்கிறது அதனால இங்க சேர்த்துக்கிறோம் ஏன்னா ஏன் உபநிஷத்து இங்க சொல்லல அதுக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது புரியதா ஏனா அது தாபரியம் கிடையாது தாப்பர்யம் இருக்கிறது அந்த தத்துவத்தில் தாற்பயம் அதை விடாது அது கரெக்டா சொல்லும் அதனால பரமாத்மா பரபிரம்மா இருந்து தோன்றியது ஐந்து சூக்ம பூதம் பிறகு ஐந்து ஸ்தூல பூதம் தோன்றியது அதனால இப்ப வந்து நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்லுவோம் குருவி வந்துதான் குருவி போச்சா இப்ப கொஞ்சம் வாங்கி தோறின் நீங்க பவுனோட ரெண்டு நாள் இருந்தீங்கன்னா தெரியும் யாருக்காவது புரியல அந்த குழந்தையோடு சிருஷ்டி இல்ல அப்படி நிஷேதம் வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்றது அவ்வளவுதான் முதல்ல பூத சிருஷ்டி செகண்ட் லோக சிருஷ்டி முதல்ல பூத சிருஷ்டி செகண்ட் லோக சிருஷ்டி சரி எப்படி இந்த உபநேஷத்துக்கு கொண்டு போறது அதை நம்ம பார்க்க போறோம் ச அசுரு அசுருஜத அசுருஜத சக சக இங்க யாரு கக பரமாத்மா ஓகே பரமாத்மா அசுருஜத படைத்தார் மித்யா படைத்தார் கிரியேட் பண்ணினார் எப்படி களிமன் பானை மேலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அது போல முழு ஜகத்தை படைத்தார் இமான் லோகான் எப்படிப்பட்ட லோகம் படைத்தார் பதினான்கு விதமான லோகங்களை படைத்தார் இமான் லோகான் விதமான லோகத்தை உபனிஷத்து என்ன பண்றது பிரிக்கிறது இந்த உபனிஷத்தை வந்து நான்கு விதமா பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா நான்கு பேர் மாத்திர சொல்றேன் பாருங்க அம்பகா மரீச்சிகி மரம் இந்த 14 லோகத்தையும் பகவான் परमात्मा, எப்படி பிரிச்சார்னா நான்கு விதமான டைப்ல பிரிக்கிறார் அம்பகா மரீச்சிகி மரம் ஆப்பகம் இந்த 14 லோகமும் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும் 14 லோகம் தெரியணும் நமக்கு முதல்ல 14 லோகம் தெரியணும் ஓம் பூ ஓம் ஓமக ஓம் ஜன ஓம் தப ஓம் சத்யம் இல்லையா ஓகே அப்ப பூனா பூலோகம் பூவர்லோகம் சொர்க்கலோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் ஏழு லோகம் ஓகே சோ ஒழுங்கா சந்தியாவதனம் பண்ணினா அந்த பக்கத்தில் இருங்க சந்தியாவதனம் பண்ணாங்க இந்த பக்கத்தில் ஒழுங்கு சந்தியாவாதனம் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்போ இப்படி பண்ணோம் ஓகே இது இருக்கிறது அப்புறம் என்ன சொல்றது இது ஏழு மேல லோகம் கீழே இருக்கிறது ஏழு லோகம் இருக்கிறது அந்த ஏழு லோகத்தை அங்க பண்ணினது தெரிஞ்சது இங்க பண்ணது தெரியலன்றதுன்னா இங்க பண்ணாம தெரியல அது கொஞ்சம் மறட்சி பண்ணிருப்பா போல இருக்கு அதனால கீழே கீழோகம் ஏழு லோகம் அது என்ன அதல வித சுதல பாதாள ரசதள தலாதல மகாதள பாதால ஓகே ஓகே இது வந்து லா கிடையாது லா ஆதா பீத்தாழ சுத்தாழ தசா தல தலா தல மகா தள பாத்த நாக்க மடக்கி சொல்லணும் பாத்தாள் பாத்தால சொல்லக்கூடாது பாதாள சாக்காடு அப்படி சொல்லணும் ஓகே அப்ப இது இது வந்து ஆவணி ஓட்ட சங்கல்பத்தில் சொல்லணும் இட்லி இருக்கா இல்லையான்னு அங்க முறைச்சு பாத்திருந்தே சொல்லக்கூடாது ஓகே அதுல அவர் சொல்லுவார் அவர் ஓகே அப்ப டாப் பைவ் லோக்கா இருக்க மேல் லோக்கத்துல 5 பேரு மேல் லோகம் மேல்லை மகர்லோக ஜனலோகோ சத்தியலோகம் சத்தியலோக பிரம்மலோகம் அம்பகா இப்ப லிட்ரலி அம்பக பேரு வாட்டர் ஓகே ஜலம் பேரு ஜனம் ஓகே அங்கிருந்து நமக்கு மழை பெய்யறது போல இருக்கு அதனால அது அம்பக வச்சுக்காங்க அதனால அப்ரநாத் அம்பசக ஆதிக்கியாத் அம்பகா இது உச்சதே ஓகே மேல வந்து கொட்டுறதுனால தண்ணி கொட்டுறதுனால மழை கொட்டுறதுனால அதுக்கு அம்பகா சொர்க்கலோகம் மக்கர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் ஆர் பிரம்மலோகம் அது வந்து அம்பகா மரீச்சிகி செகண்ட் இப்ப வந்து பதினால வந்து அரேஞ்ச் பண்றோம் நாலா அரேஞ்ச் பண்றோம் ஓகே மரீச்சுக்குன்றது என்ன புவர்லோகம் ஓகே அப்பர் லோக நமக்கு வந்து இம்மிடியோ இருக்கிறது வந்து மரீச்சு லோகம் பூமிக்கு மேல இருக்கிறது வந்து rise of the அதனால தான் என்ன சொல்றோம் ஒரு மந்திர ஓ மரீச்சையே நமஹா இல்லையா அந்த சன் காட் இருக்கிறது ஏரியா மரீச்சி லோகத்தில் இருக்கிறார் மரீச்சையா வேதிக்கு மந்திரம் சொல்றது சரி இது பூர்லோ இன்னொரு பூர்வலோகத்துக்கு இல்லையா பூர்வலோகத்துக்கு இன்னொரு பேர் வந்து அந்தரீக்ஷம் பேரு அந்தரீக்ஷம் ஓகே இன்னொரு பேர் பூரலோகத்துக்கு ஏன்னா அதுல வந்து கதிர்லாம் அதிகமா வீசறதுனால மரீச்சி அதிகாத் மரீச்சு அதிக்கியாத் பிகாஸ் அந்தரீட்சம் ஓகே வந்து வெரி பிரைட் இருக்கும் மரீச்சி இஸ் புவர் லோகா ஆர் அந்தரிக்ஷலோகா அந்தரிக்ஷலோகா ஆர் புவர்லோகா மரீச்சிகி ஓகே இப்ப எத்தனை முடிஞ்சுத்து ஆறு முடிஞ்சுத்து போறீங்களா இப்ப வந்து மேல் லோகத்துல ஆறு முடிஞ்சுத்து மேல் லோகத்தில் அப்ப ஒண்ணு பாக்கி இருக்கிறது ஓகே சோ அந்த ஒண்ணு எதிர்க்கிறது பூலோகம் ஓகே அதுக்கு பேர் மரம் மரம் அதனால இவங்க தமிழன் சொல்றான் மரத்தமிழன் சொன்னா போல இருக்கும் அதனால தமிழ் மரம் கிடையாது இது சம்ஸ்கிருத மரம் ஓகே பூலோகம் ஓகே பூலோகம் பூலோகம் அந்தம் கடைசியா இருக்கிறது ஓகே அப்போ நம்ம வந்து எங்க எந்த லோகத்தில் இருக்கோம் மேல்லோகத்தில் இருக்கோம் மேல்லோகத்தில் முதல் ஸ்டெப்ல இருக்கும் அப்புறம் நமக்கு மேல வந்து ஒரு ஆறு லோகம் இருக்கிறது ஓகே அது அர்த்தம் நமக்கு கீழே ஏழு லோகம் இருக்கிறது அதான் ஏழு லோக தாண்டி எட்டாவது லோகத்தில் இருக்கும் நீங்க வந்து ராக்கெட்ல எடுத்துட்டு போய் பார்க்கலாமா பார்க்க முடியாது எந்த லோகம் இருக்கிறது ரூபல்லாம் தனித்தனி விசா இருக்கு ஓகே நீ சொமா இந்த இது லோக்கல் வண்டி எடுத்துட்டு போக முடியாது உங்க ஜீப் எடுத்துட்டு இதுக்கே திபத்துக்க ஓட்டிட்டு போக முடியாது நம்ம ஊர் ஜீப் ஜீப் இருக்க அவன் வந்து லெப்ட்ல தான் ஓட்டணும் ஓகே driving மறீச்சு ஒளி இருக்கிறது மறீச்சு மரம் மரம் மரம் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால மரம் சுல்ட்டாமல இருக்கு ஓகே ஓகே ஓகேப்பட்ட மரம் இருக்கு நாங்க இந்த கோலாப்பூர்ல இருந்து பண்டால் வரைக்கும் போனோம் ஓகே நூத்து கணக்கான ஆலமரம் இருக்கிறது ஆலமரம் வடவிருக்கம் வடவருஷம் வச்சிருக்கான் ரோடு முழுக்க இந்த பக்கம் அந்த பக்கம் எங்க பார்த்தாலும் வடவருக்கமா இருந்தது அப்பதான் வட பத்தி நான் பேசிட்டு போன நாங்க அங்க பார்த்தா வட விருட்சம் அதனால வட விர்கம் இருக்கிறது so, so, பிரத்திவி, மரம் இருக்கிறது மரத்தடியில ஒரு மரம் மாதிரி காட்டுவான் ஏன்னா இங்க மரத்தை காட்டி அங்க மரத்தை காட்டுறது ஓகே அப்படின்னு நமக்கு கூப்பிட்டு அப்ப இங்க சங்கர் வந்து ஆச்சாரியா கமெண்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு மரத்துக்கு ஜீவராசிகள் வந்து எப்படி ஆயிடுறாங்கன்னா அவங்க பரீஷா ஆயிடுறாங்க ஜீவராசிகள் மிருத்யு ஆயுறதுனால இது மரம் ஜனாகா இராந்தே மிரியந்தே அஸ்மின் ஜனாகா இரகா ஓகே அப்போ அம்பகா அஞ்சு அஞ்சு லோகம் மரீச்சி ஒரு லோகம் மரம் ஒரு லோகம் நெக்ஸ்ட் என்ன ஆப்பகா ஆப்பகா வந்து லாஸ்ட் ஒன் கடைசியா இருக்கிறது எதுவோ அது ஓகே அப்படி சொல்றது ஓகே இது என்ன பாரிசேஷ நியாயேன அதோ சப்த லோகாக அப்படி ஓகே இப்ப நம்ம மொத்தம் நாலு சொன்னோம் நாலு டிவிஷனா பிரிச்சுட்டோம் ஏழா வந்து மூணா பிரிச்சுட்டோம் அப்ப நாலாவது என்ன இருக்கணும் கீழே இருக்க ஏழு லோகம் இதுக்கு பேரு பாரிசேஷ நியாயம் பாரிசேஷங்க சொல்லிட்டா இன்னொன்னு கண்டுபிடிச்சுக்க வேண்டியதான் இங்க புத்திசாலி மாத்திரம் இங்க இருங்க மீது அண்டர்ஸ்டூ மத்தவங்கள வெளியில போங்க நமக்கு சில பேருக்கு இவர் இங்க இருக்கட்டப்பாங்க நான இருக்கேன் இவர் மாத்திரம் இருக்கணும்னு சொன்ன அர்த்தம் நா சுகா நீ போயிடும்னு சொல்ல நீ போற வரைக்கும் இருக்கணும் நான் போன போனீங்களா ஒன்ப்தோக சுதல தலாதல மகாத ஓகே அந்த அதோ சப்தலோக இன்டிகேட் பை ஆபா எதுக்கு ஆப்பகா வருது அப்படின்னா பாஷக்காரர் சொல் பேர் வந்து அம்பிட்டே ஜம் மேல தண்ணி இருக்கிறது கிடையாது சொன்னா பாருங்க வேடிக்காரே ஜனகா இது நாலாவது பிரிச்சிருக்க உபனிஷத்தை அந்த ஏழு லோகத்துல தான் ஜனங்கள் ஓவர் மேல சொர்க்க லோகத்தில் ரொம்ப பிரியா இருக்கான் இருக்கிறது யாரெல்லாம் நல்லா வந்து நமக்கு வந்து அந்த ஏழு லோகத்துக்கு அடுத்த லோகம் என்ன நரகம் சொல்றோம் தெரிஞ்சு சொல்ற சொல்ற உபரி நிறைய கூட்டம் ஆயிடுச்சுன்னா அது நரகம் அப்படி நேச்சுரலா நம்ம ஊர்ல வந்திருக்கு பாருங்க எல்லாம் அப்ப அம்ப இப்ப உபநிஷத்து இந்த நூலுக்கு அவர் பெரிய ஐடியா கொடுக்குறார் என்ன சொல்றாருன்னா அம்ப கிம் அம்ப லோகம் அதகா அம்பகா எது பிராண திவம் திவம்னா சொர்க்கம் பரேனே மேலே இருக்கிறது எதுவும் பிரதிஷ்டா அம்பக டெபனேஷன் ஓகே எது ஒன்னு மேல இருக்கிறதோ அதுக்கு பேரு அம்பகா அத்தகா அம்பகா யது பரேனே திவம் பிரதிஷ்டா அதாவது அம்பலோகம் என்றது சொர்க்கலோகம் பியாண்ட் துர்கலோகம் அம்பலோகம் நாலாவது லோகம் அப்படி சொல்றது ஓகே அந்தரிக்ஷா அந்தரிக்ஷம்ன்றது மரீச்சயா அந்தரீட்சலோகம் போர்லோகம் புருதிவா அயம் லோகா அந்தரிக்ஷம் அப்படின்னு தைத்திரி உபனிஷத்தில் வருது அந்த பத்தி புவ இம் புவர்லோகம் மரீச்சயா இது மரம் பிருத்திவி மரகா பூலோகத்தில் மரலாம் இருக்கிறதுனால அது மரம் நாலாவது ஆபா உபனிஷம் சொல்றது யா அத்தஸ்தா தா இதி ஆகா யா அத்தஸ்தாத் மரலோகம் பிருத்திவி நமக்கு கீழே இருக்கிறது தான் மேல இருக்கிறது ஆபலோகம் அப்ப ஏழு நமக்கு எப்படி பிரிச்சிருக்கும் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படி இந்த லோக சிருஷ்டி இப்படி லோக சிருஷ்டி ஓவர் இந்த லோக சிருஷ்டி நமக்கு இப்படி இருக்கிறது அதனுடைய ஸ்லோகத்தை மந்திரத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி நம்ம अतला आत्मा इतमेक अग्रसीत न किंचन मिषत् स ईक्षत लोका सृजाई स इन लोका अम्भो அசத்தீமரம் ஆக அத்த பரே தௌ பிரா அந்தரி மரீச்சய பத்திவீமர ய அத்த பூர்ணமத பூர்ணமி பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷே ஹரி ஓம் ஸ்ரீகுரு நமஹ ஓ